சாலை சம்பந்திகளுக்கு இட்ட சமாதி கட்டளை 30 3 ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்று திருச்சிற்றம்பலம் அன்புள்ள நீங்கள் சமரச வேத சன்மார்க்க சங்க தருமச்சாலைக்கு மிகவும் உரிமை உடையீர்கள் ஆகலின் உங்களுக்கு உண்மையுடன் அறிவிப்பது நீங்களும் உங்களை அடுத்தவர்களும் திருச்சிற்றம்பல தந்தையார் திருவருளால் சுகமாக வாழ்வீர்களாக கர்ம கால முதலிய பேதங்களால் யார்க்காயினும் தேக ஆணி நேரிட்டால் தகனஞ்செய்யாமல் சமாதியில் வைக்க வேண்டும் இறந்தவர்கள் திரும்பவும் எழுந்து நம்முடன் இருக்க பார்ப்போம் என்கின்ற முழு நம்பிக்கையை கொண்டு எவ்வளவும் துயரப்படாமலும் அழுகுறல் செய்யாமலும் சிற்றம்பலக் கடவுள் சிந்தையுடன் இருக்க வேண்டும் புருடன் இறந்தால் மனைவி தாலிவாங்குதல் வேண்டாம் மனைவி இறந்தால் புருடன் வேறு கல்யாணம் பிரயத்தனம் செய்ய வேண்டாம் பிள்ளைகள் இறந்தால் சஞ்சலிக்க வேண்டாம் கரும ஒன்றும் செய்ய வேண்டாம் தெரிவிக்கத்தக்கவர்களுக்கு தெரிவித்து ஒரு தினத்தில் நேரிட்டவர்களுக்கு நேரிட்ட மட்டில் அன்னம் விரயம் செய்ய வேண்டும் இவ்வாறு உண்மையாக நம்பி செய்யுங்கள் செய்திருந்தால் சமரசவேத சன்மார்க்க சங்கமும் மேற்படி தருமச்சாலையும் நிலைபெற விளக்கஞ்செய்யும் பொருட்டாகவும் சிதம்பரம் கோயில் திருச்சபைகளை புதுக்கி நிலைபெற விளக்கஞ்செய்யும் பொருட்டாகவும் கருணை கூர்ந்து எனது தந்தையாராகிய எல்லாம் வல்ல திருச்சிற்றம்பல கடவுள் பார்வதிபுரம் சமரசவேத சன்மார்க்க சங்க தருமச்சாலைக்கு எழுந்தருளி காட்சி கொடுக்கும் தருணம் மிகவும் அடுத்த சமீபமாக இருக்கின்றது அந்த தருணத்தில் சாலைக்கு உரியவர்களாகியிருந்து இறந்தவர்களையெல்லாம் எழுப்பி கொடுத்தருளுவார் இது சத்தியம் இது சத்தியம் இந்த கடிதம் வெளிப்பட்டு அறிந்து கொள்ளாமுன் இறந்து தகனமானவர்களையும் எழுப்பி அருளுவார் இது வெளிப்பட்டு அறிந்த பின் செய்தல் கூடாது அது சன்மார்க்கத்துக்கு தக்கதல்ல ஆகளில் மேற்கண்டபடி உண்மையான நம்பிக்கையுடன் வாழ்வீர்களாக எனக்கு உலக அறிவு தெரிந்தது தொட்டு எனது தந்தையார் திருவருளை நான் அடையும் வரையில் என்னுடன் பழகியும் என்னை நம்பி அடுத்தும் என்னை கேள்வியால் விரும்பியும் எனக்கு உரிமைப்பட்டும் இருந்து இறந்தவர்களையெல்லாம் எழுப்பிக் கொடுத்து சமரச சன்மார்க்க சங்கத்தை விருத்தி செய்விக்க திருகுலத்து கருதிய பெருங்கருணை வள்ளல் சாலைக்கு உரியவர்களாகியிருந்தும் அவ நம்பிக்கையுடன் இருக்கின்றவர்கள் விஷயத்திலும் இந்த உபகாரம் செய்தே அருளுவார் ஆனால் அவர்கள் சன்மார்க்க சங்கத்துக்கு மாத்திரம் அருகராக ஆகளில் நம்பிக்கையுடன் இருங்கள் பெரிய கழிப்பை அடைவீர்கள் இது சத்தியம் இது சத்தியம் இப்படிக்கு சிதம்பரம் ராமலிங்கம் பிரமோதூத வருடம் பங்குனி மாதம் பதினெட்டாம் நாள் பார்வதிபுரம் சாலை சம்பந்திகளுக்கு இட்ட சமாதி கட்டளை முற்றிற்று